வணக்கம் நற்றினையின் தினமும் ஒரு துளிக்காக உங்கள் தோழி அனலக்ஷ்மி இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு சிறுதானிய உணவை பற்றி சிறுதானியத்தை சிறுதானியத்தை பற்றி நான் உங்களுக்கு ரொம்ப சொல்ல வேண்டிய தேவையில்லை ஆனால் வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இப்போ வந்து இந்த சாதாரணமாக நம்ம வந்து பாலிஷ் பண்ண அரிசி அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றதை விட துரித உணவு இது மாதிரிலாம் நம்ம சாப்பிட்றோம் அதெல்லாம் உடம்புக்கு எவ்வளோ கெடுதலுங்கிறது நமக்கே தெரியும் முன்னாடி காலத்தில் நம்ம எல்லோருமே வந்து இந்த மாதிரி சிறுதான்லாம் சாப்பிட்டு வளர்ந்தவங்க தான் நம்ம முன்னோர்கள்லாம் இதெல்லாம் வந்து தினப்படி சாப்பாடாகவே ஒரு பழக்கத்தை வச்சுருந்தாங்க இன்றைக்கி நான் பார்க்க போகிறது வந்து தினை அந்த தினை வந்து வாங்கிட்டு அதில் வெண்பொங்கல் செஞ்சு பாருங்கள் சாதாரணமாக நம்ம பொங்கல் வைக்கும்போது என்ன செய்வோம் அரிசி அதுக்கு தகுந்த பருப்பு இப்போ ஒரு டம்ளர் அரிசி வச்சிங்கன்னா அரை டம்ளர் பாசி பருப்பு வைப்பீங்க இந்த தினையில் ஒரு டம்ளர் தினைன்னா கால் டம்ளர் பாசிப்பருப்பு வச்சா போதும் கால் டம் கால் டம்ளர் பாசிப்பருப்பு வச்சுட்டு குக்கரில் நீங்கள் எப்பவும் பொங்கல் பண்ணலாம் எப்பவும் பொங்கல் பண்ணிவிட்டு நீங்கள் கடுகு சீரகம் முந்திரி பருப்பு கருவேப்பில் இஞ்சி எல்லாம் தாளித்து போட்டுட்டு இது பண்ணுங்கள் என்ன ஒரு விஷயம்னா இந்த தினையை ஆற விட்டிங்கன்னா கட்டியாயிடும் சூடாக இருக்கும்போது சாப்பிடுங்க அப்படி இல்லைன்னா ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டு சாப்பிடுங்க இந்த வெண்பொங்கல் நீங்கள் செஞ்சுட்டு எனக்கு நீங்கள் வந்து இதுக்கான ஒரு விமர்சனத்தை நீங்கள் எனக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் இதை நான் வந்து இன்றைக்கி காலையில் நான் என் வீட்டில் நான் பயன்படுத்தி பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் செஞ்சு பாருங்கள் தினை அரிசி பொங்கல் முயற்சி பண்ணி பார்க்குறீங்களா நேர்களே இது செய்துட்டு எனக்கு எனக்கு நீங்கள் கண்டிப்பாக இதுக்கான விமர்சனம் நீங்கள் சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் நன்றி